அகர முதல எழுத்தல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு இனரியரி தோய் வண்ண இன்னா செய்யும் புனரின் வெகுளாமை நன்று ஒரு கூட்டமான நெருப்புல விழுத்தி விடுற மாதிரி தள்ளி விடுற மாதிரி ரொம்ப பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருப்பு ஒரு கூட்டமாக இருக்கிற நெருப்பு அதுல தள்ளி விடுற மாதிரி பெரிய பெரிய கஷ்டத்தை நமக்கு ஒருத்தன் கொடுத்தாலும் அப்பவும் நம்ம கோபத்தை கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது இந்த எட்டாவது குரல் வெகுழாமையில் கோபப்படாமல் இருக்கிறதுனுடைய நன்மையை சொல்லுகிறார் நன்றுங்கிறார் நன்றுனாலே புண்ணியம்னு அர்த்தம் கோபப்படாமல் இருக்கிறது பெரிய புண்ணியம்னு அர்த்தம் ஒருத்தனே நிறைய கஷ்டத்தை கொடுக்குறான் நமக்கு தொடர்ந்து அதுக்கு தான் இனரறின்னு பேர் இணர்ங்கிற சொல்லுக்கு பொருள் கொத்து கூட்டம் எரிங்கிற இந்த உதாரணம் திருஷ்டாந்தம் பிழைக்கவே முடியாம நம்மளை அழிச்சு போடுற துக்கம் நம்மளால மேலெழுந்தே வர முடியாது அவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துடுறான் புணரின் அப்படின்னு இருக்கு வெகுளாமை புணரின் நன்றுன்னு சொல்லலாம் இல்லாட்டி அவன் திரும்பும் புணரின் அப்படின்னு சொன்னா இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்த தன்னுடைய தவற உணர்ந்து நம்ம கிட்ட வந்து சேர்றான்னு வச்சுப்போம் நீ அப்படி பண்ணிட்டியே இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லாமல் அவன் இடத்துல கோவப்படாமல் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வுன்னு பின்னால் ஒரு இடத்துல சொல்கிறார் இல்லையா அந்த மாதிரி நாம் கோவப்படாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார் இது உயர்ந்த தெய்வீக குணம் இணருங்கிற சொல்லுக்கு பூங்கொத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது கொத்தான பூக்களை நெருப்பில் போடுற மாதிரி நல்ல பொக்கையை கொண்டு போய் நெருப்பில் போட்டால் எப்படி இருக்கும் அவ்வளவு துக்கத்தை நமக்கு கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் இணைத்தல் அப்படிங்கிற சொல் தான் இணருங்கிற தொடர்புடையதாக ஒன்று மேலே ஒன்றாக தொடர்ந்து வருகிற துன்பங்களை குறிக்கிறது வரிசையாக தொடர்ந்து ஒன்றுனா கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் ஆனால் நன்றுங்கிறதுக்கு தீமையிலிருந்தும் விலகி நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் கோபம் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது கருத்து இதனுடைய பதவுரையை பார்ப்போம் இனர் அப்படின்னா பல பெரும் பொறிகளை கொண்ட எரி எறின்னா பெரிய தீயானது தோய் வண்ண தன் மீது பொழிவது போன்ற தீயை வந்து மேலே கொட்டினா எப்படி இருக்கும் பொழிவது போன்ற இன்னா துன்பம் தரும் செயல்களை செய்யணும் ஒருவன் தனக்கு செய்தாலும் வெகுழாமை அவனிடத்தில் கோபப்படாமல் இருப்பதை புனரின் துறவு வாழ்வை மேற்கொண்டவன் கடைபிடிப்பானே ஆனால் மேன்மையான மோட்சத்தை அடைய விழும்புகின்றவன் கடைப்பிடிப்பானே ஆனால் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் நன்று அது சிறந்த நன்மையை கொடுக்கும் இதனுடைய பொழிப்புரைய பார்ப்போம் பல பெரும் பொறிகளை கொண்ட பெருந்தீ தன் மீது பொழிவது போன்ற துன்பம் தரும் செயல்களை ஒருவன் தனக்கு செய்தாலும் அவனிடத்தில் கோபப்படாமல் இருத்தலை துறவு வாழ்வை மேற்கொண்டவன் அல்லது மோக்ஷத்தை முக்தியை விரும்புகின்றவன் கடைப்பிடிப்பானை ஆனால் அவனுக்கு அது நிச்சயமாக உலக வாழ்க்கையிலும் நன்மையை தரும் நிச்சயமாக மோட்சத்தையும் கொடுக்கும் என்பது கருத்து இது பொழிப்புறையாக சொல்லி நிறைவு செய்திருக்கிறேன் நெருப்ப கொற்ற கஷ்டத்தை கொடுத்தாலும் அவங்கிட்ட கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்கிறது சாரம் இணர் எரி தோய் வண்ணா செய்யும் புனரின் வெகுழாமை நன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுக்கு பகிர்ந்து இதை உங்கள் மொபைலில் பெற டபுள்